الْحَمْدُ لِلَّهِ الَّذِي هَدَانَا لِهَذَا وَمَا كُنَّا لِنَهْتَدِيَ لَوْلَا أَنْ هَدَانَا اللَّهُ وَنُصَلِّي وَنُسَلِّمُ عَلَى أَشْرَفِ الْخَلْقِ سَيِّدِنَا مُحَمَّدٍ وَعَلَى آلِهِ وَصَحْبِهِ وَمَنْ تَبِعَهُمْ بِإِحْسَانٍ إِلَى يَوْمِ الدِّينِ أَمَّا بَعْدُ فَيَا عِبَادَ اللَّهِ أُوصِيكُمْ وَنَفْسِي أَوَّلًا بِتَقْوَى اللَّهِ يَقُولُ اللَّهُ تَبَارَكَ وَتَعَالَى فِي كِتَابِهِ الْعَزِيزِ قُرْآنَهُ مِنَ الْجِيدِ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ إِنَّ أَوَّلَ بَيْتٍ وُضِعَ لِلنَّاسِ لَلَّذِي بِبَكَّةَ مُبَارَكًا وَهُدًى لِلْعَالَمِينَ فِيهِ آيَاتٌ بَيِّنَاتٌ مَّقَامُ إِبْرَاهِيمَ وَمَن دَخَلَهُ كَانَ آمِنًا وَلِلَّهِ عَلَى النَّاسِ حِجُّ الْبَيْتِ مَنِ اسْتَطَاعَ إِلَيْهِ سَبِيلًا صَدَقَ اللَّهُ الْعَظِيمُ அளவற்ற அருளாளன் மிகரற்ற அன்புடையவன் அலமது அவருடைய தூதர் எங்களுடைய தலைவர் முகம்மது முஸ்தபாஹூ அழகிவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த ஜீல் இஸ்லாத்துக்காக வேண்டி யாரெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ உழைத்தார்களோ தியாகங்களை செய்தார்களோ அப்படிப்பட்ட நெல்லடியார்கள் அல்லாவுடைய கட்டளை ஏற்றவர்களாக அவருடைய மசிதிலே அவருடைய வீட்டிலே எழுத்திக்காவுடைய அமர்ந்திருக்கின்ற அல்லாஹுடைய நெல்லடியார்களே அல்லாஹத்து சுபகானு ஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் உங்களுக்கும் நான் வசியத்தை மிகப்பெரிய கிருப்பையின் காரணமாக இந்த வருடம் குரு ஹிஜா மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாரா எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்கி இருக்கிறான் குரு ஹிஜா மாதம் முக்கியமான புனிதமான மாதங்களிலே ஒன்றாக இருக்கிறது அல்லாமத்திலே பன்னிரண்டு மாதங்களை படைத்து அந்த பன்னிரண்டு மாதங்களிலே நான்கு மாதங்களை அஷ்புள் எனப்படக்கூடிய புனிதமான கண்ணியமான மாதங்களாக அமைந்திருக்கிறான் அதுவே ரஜப் என்பது ஒரு தனியான மாதம் அதே போன்று துல்ஹா முஃ ஆகிய மாதங்கள் தொடர்ந்து இஸ்லாமிய கலரிலே வருகின்றன அந்த நான்கு மாதங்களையும் அலா புனிதமான மாதங்கள் என்று சொல்லி இருக்கிறார் புனிதமான மாதங்கள் என்றால் யுத்தம் செய்வதற்கு தடுக்கப்பட்டிருக்கின்ற மாதங்கள் அதே குறிப்பாக இந்த மாதங்களிலே குறிப்பாக மூன்று மாதங்கள் இருக்கின்றன அஜோடு மிகவும் நெருக்கமான தொடர்பான மாதங்கள் அதிலும் எனப்படக்கூடிய இரண்டு மாதங்களிலும் உலகத்தில் இருக்கின்ற முஸ்லீம்களிலே கனிஷ்டமான ஒரு தொகையினர் மக்கள் அல்லாஹு இன்றைய தினம் இன்ஷா அல்லா ஹஜ்ஜிக்காக வேண்டி சென்று கொண்டிருக்கின்ற இந்த ஹஜ்ஜாஜிகள் மினாவுக்கு செல்ல இருக்கிறார்கள் நாளைய தினம் அவர்கள் அரப்பாவுடைய மைதானத்திலே ஒன்று கூட இருக்கிறார்கள் அல்லாஹால அவர்களுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுடைய துவானாக்களிலே எங்களுக்கும் பங்கு தர வேண்டும் இந்த ஹஜ்ஜுடைய இந்த கிரியைகளின் ஊடாக இந்த நாட்டிலும் இந்த உலகத்திலும் சாந்தியும் சமாதானத்தையும் யாழ் தான் ஏற்படுத்துவாயும் அல்லாவுடைய நகனியார்களே இப்படியான இந்த சந்தர்ப்பத்திலே இந்த தூஷிச்சா மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற இந்த காலப்பிரிவிலே மிக முக்கியமான சில விஷயங்களை ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் கணேசுக்குரியவர்களே பலர் ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறோம் போகாதவர்கள் இருக்கிறோம் பல தடவை ஹஜ்ஜிக்கு போனவர்கள் இருக்கிறோம் அல்லது பல தடவை உம்ராக்களுக்கு போனவர்கள் இருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜி எங்களிடத்திலே வந்து செல்கிறது ஆனால் இந்த ஹஜ்ஜி என்ற கடமை எதற்காக எங்களுக்கு தரப்பட்டது என்பதனை பற்றி நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இது ஒரு சடங்கு அல்ல ஒரு சம்பிரதாயம் அல்ல இஸ்லாம் என்ற இந்த கட்டிடத்தினுடைய ஐந்து தூண்களிலே ஒரு தூணாக இருக்கிறது இருக்கிறது எப்போது ஒரு தூண் எடுபட்டு போய்விடுமோ அந்த நேரத்திலே அந்த கட்டிடம் சரிந்து விழுந்துவிடும் என்பதில் சந்தேகம் கிடையாது எப்படி களிமா என்பது ஒரு அடிப்படையான ஒரு தூணாக இருக்கிறதோ மத்திய தூணாக இருக்கிறதோ தொழுகை என்பது நோன்பு என்பது என்பது தூணாக இருக்கிறதோ அதே போன்றுதான் இந்த ஹஜ்ஜி ஒரு அடிப்படையான கடமையாக இருக்கிறது யாரெல்லாம் இந்த ஹஜ்ஜிக்குரிய வசதி இருந்து போகவில்லையோ அவர்கள் யூதர்களாக நசாராக்களாக இந்த உலகத்திலே வபாத்தாகி போகட்டும் என்று சொல்லலாக வரைய செல்லம் அவர்கள் ஜுவா செய்திருக்கிறார்கள் அவ்வளவு தூரம் மிக முக்கியமான ஒரு கடமையாக அந்த ஹஜ்ஜி இருப்பதற்கான காரணம் என்ன ஒவ்வொரு வருடமும் முழு முஸ்லீம்கள் அவர்கள் ஹஜ்ஜிக்கு போகலாம் அல்லது போகாமல் இருக்கலாம் இந்த ஹஜ்ஜை பற்றி நன்றாக சிந்திக்க வேண்டும் அதிலிருந்து படிப்ப நடைபெற வேண்டும் என்பதுதான் அல்லாவுடைய நோக்கமாக இருக்கிறது அல்லாவுடைய நெல்லடியார்களே ஹஜ்ஜை பற்றி கொஞ்சம் மனசுலே நாங்கள் எடுத்து பார்ப்போம் அதை எவ்வளவு பெரிய தத்துவங்களையும் தாற்பயங்களையும் எவ்வளவு பெரிய பாடங்களையும் கொண்டிருக்கிறது என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம் எல்லாவற்றுக்கு முன்பதாக அல்லாஹு தாலா பணக்காரர்களை வெற்றி பெறுகிறார்களா என்று அந்த சோதனையிலே வெற்றி பெறுகின்ற பொழுது அவர்களுக்கு அல்லாஹு தாலா மிகப்பெரிய சூர்த்தத்தை கொடுக்கிறான் இது முதலாவது இந்த ஹஜ்ஜிலே கிடைக்கின்ற மிக முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது இரண்டாவது மிக முக்கியமான ஒரு பாடம் அந்த ஹஜிக்கு செல்கின்ற யாரும் சின்னவர்கள் பெரியவர்கள் என்ற வித்தியாசம் என்ற வித்தியாசம் அடிமை என்ற வித்தியாசம் என்ற வித்தியாசம் எல்லோரும் அல்லாவுடைய சன்னிதானத்திலே சமனானவர்கள் என்ற அந்த சமத்துவமான கோட்பாட்டை நாங்கள் தெளிவாக பார்க்கிறோம் மிகவும் எளிமையான ஒரு ஆடை வெள்ளறமான ஒரு ஆடையை அணிந்தவர்களாக அங்கு சென்று இருந்து அந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது உலகத்திலே இன்று நிறத்திற்காக மொழிக்காக பிரதேசத்திற்காக எல்லாம் சந்தைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹு ஒரு பெரிய செய்தியை சொல்லுகிறார் என்ற செய்தியை அந்த அங்கு சொல்லி காட்டுகிறார் மாத்திரமல்ல ஹஜ்ஜிக்கு செல்லுகின்ற ஹஜ்ஜாதிகள் அங்கு நதி இப்ராஹிம் அலிஸ்தலாம் அவர்களுடையதும் அவர்களுடைய குடும்பத்தவர்களுடையதும் தியாகங்கள் செய்யப்பட்ட இடங்களை பார்கிறார்கள் எல்லா இடங்களும் நதி இப்ராஹிம் அலிஹலாம் அவர்களோடும் இஸ்மாயில் அலேஹுலாம் அவர்களோடும் அன்னை ஹாஜரா அலை அவர்களோடும் தொடர்பு பட்ட அந்த இடங்களாகத்தான் இருக்கின்றன அந்த இடங்களுக்கு ஒரு ஆஜு போகின்ற பொழுதெல்லாம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொருள் அந்த மூன்று பேரும் இந்த உலகத்திலே செய்த தியாகங்கள் அவர்களுடைய கொள்கைகள் அவர்களுடைய அர்ப்பணங்கள் எல்லாவற்றையும் மனக்கண்ணும் கொண்டு இப்ராஹிம் அலி அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்து செய்த மாபெரும் தியாகங்கள் அவர்களுடைய கொள்கை பற்று அவருடைய குடும்ப வாழ்க்கை அவர்கள் எப்படி எல்லாம் உலகத்தில் எல்லாம் ஒரு காஜிக்கு ஞாபகம் வர வேண்டும் ஆனால் நாம் வாழுகின்ற இந்த காலத்திலே அவற்றையெல்லாம் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா என்றால் அது ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது எங்களுடைய விமானத்தின் நேரம் என்ன அதனுடைய பணம் எவ்வளவு செலுத்தப்பட வேண்டும் நாம் எங்கு சென்று தங்க வேண்டும் அங்கு நாம் சாப்பிடுகின்ற சாப்பாட்டின் முறை எப்படி இருக்கிறது நாம் செல்லுகின்ற வாகனம் எப்படிப்பட்டது என்பதனை பற்றி சிந்திக்கின்ற கவலைப்படுகின்ற அளவுக்கு நம் இப்ராஹிம் அன்னித்ததாம் அவர்களுடைய தியாகங்களும் நபி இஸ்மாயில் அலிசலாம் அவர்களுடைய தியாகங்களும் அவர்களுடைய தியாகங்களும் எங்களுக்கு ஞாபகம் வருவது மிகவும் குறைவாக இருக்கிறது இன்று சஜி என்பது ஒரு உல்லாச பயணமாக பயணமாக மாற்றப்பட்டு அது வியாபாரமாக மாற்றப்பட்டு இருக்கின்ற ஒரு துரதிஷ்டமான காலகட்டத்திலே நாங்கள் இருக்கின்றோம் நடந்து சென்று அந்த சுமார் ஐந்து வருஷங்களுக்கு முன்னால் பயணத்தை ஆரம்பித்து ஐந்தாவது வருடத்திலே ஹஜித்து சென்று ஹஜ்ஜை செய்த தாபிங்களும் இஸ்லாமிய வரலாற்றிலே இருந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் விலகி வைத்திருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியுமா ஒரு பாடம் ஒரு படிப்பினை நாங்கள் எங்கு சென்றாலும் கண்டுகொள்ள முடியாத ஒரு படிப்பினை தான் எங்களுடைய அனுபவங்களில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய உலகத்தின் நாலா வரக்கூடிய அறிஞர்கள் சிந்தனையாளர்கள் இப்படியானவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்திலே இருந்து தங்களுடைய அனுபவங்களையும் கவலைகளையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாமுத்தாலா அந்த ஹஜ்ஜின் மூலமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றார் ஹஜ்ஜி செய்துவிட்டு வருகின்ற ஒரு மனிதன் அன்று பிறந்த பாலகனை போன்று ஆகின்ற அளவுக்கு அவருடைய தியாகத்தை அல்லாஹு தாலா மெச்சுகின்றான் இப்படிப்பட்ட மிக அதிகமான பாக்கியங்களை கொண்ட அந்த ஹஜ்ஜை தான் நாங்கள் மிகவும் உணர்ந்து அதனை மிக கவலையோடும் இப்ராஹிம் அலையுஸ்லாம் அவர்கள் செய்த ஒரு ஹஜ்ஜாக கணித்து நாங்கள் அதை செய்கின்ற பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வருமே தவிர அப்படி இல்லாமல் ஒரு பயணம் போய்விட்டு வந்தோம் என்ற அளவில் மாத்திரம் அது இருக்குமாக இருந்தால் அந்த ஹஜ்ஜினால் எந்த பிரயோஜனமும் கிடையாது ஹஜ்ஜிக்கு போவதற்கு முன்னால் இருந்த வாழ்க்கையும் ஹஜ்ஜிக்கு பின்னால் இருந்த வாழ்க்கையும் சமனாக இருக்கிறது என்றால் அந்த ஹஜ்ஜி அல்லாவிடத்தில் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கான அடையாளமாகத்தான் அது இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அல்லாவுடைய நல்லே இது முதலாவது நாங்கள் இந்த இடத்திலே சொல்ல வேண்டிய விஷயம் இரண்டாவதாக நாம் மிக முக்கியமாக ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு மனிதராக ஒரு ஆளுமையாக ஒரு பேர்சனாலிட்டியாக ஒரு ரோல் மாடலாக இருப்பவர்கள் தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த ஹஜுடைய காலம் வந்துவிட்டால் நாம் ஒவ்வொருவரும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை அதிகமாக நினைத்து பார்க்க வேண்டும் குரானிலே அல்லாஹு இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுடைய பெயரில் ஒரு சூறாவையை இறக்கி வைத்திருக்கிறார் இப்ராஹிம் என்று அந்த சூராவுக்கு பெயர் வைத்திருக்கிறார் சுமார் முப்பத்தி ஐந்து இடங்களிலே அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி குரானிலே சொல்லி காட்டுகின்றார் மாத்திரமல்ல சகோதரர்களே நாங்கள் ஒவ்வொரு கொள்கையிலும் ஆக குறைந்தது ஒவ்வொரு நாளும் ஐந்து தடவைகள் இப்ராஹிம் அலி அவர்களை எமது கொள்கையில நாங்கள் நினைத்து பார்க்கணும் இப்ராஹி எனப்படுகின்ற சொல்லுகின்ற அந்த பிரார்த்தனை ஒவ்வொரு தொழுகையிலும் கடைசி அந்த அத்தகையத்தில் எங்களால் ஓதப்படுகிறது என்றால் எங்களுக்கும் இப்ராஹிம் அலி அவர்களுக்கும் எவ்வளவு பெரிய தொடர்பு இருக்கிறது என்று பாருங்கள் நாங்கள் ரசூ நாயகம் செல்லும் அலைவசெல்லாம் அவர்கள் மீது செலவாக்கி சொல்வது எங்களுடைய அத்தகையாற்றல் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது காரணம் அவர்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு செய்த மிகப்பெரிய உதவியின் காரணமாக நாங்கள் அல்லாவிடத்திலே சொல்லுகிறோம் செல்லும் அழைவு செல்லும் அவர்கள் மீது நீ செலவாக்கி சொல்வாயாக சொல்வாயாக மாறாக அச்சோடு சேர்த்து அவர்களுடைய குடும்பத்தவர்களுக்கும் நீ செலவாக்கி சொல்வாயாக என்று சொல்லுகிறோமே அந்த நேரத்தில் பின்னால் சொல்லுகிறோம் யாருக்கு செலவாக்கி சொன்னது போன்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தவர்களுக்கும் நீ செலவாக்கோன்றும் நீ அருள் பாலித்தது தோன்று நீம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் அருள்களை நீ சொந்தாயோ அது தோன்றுசல்லு அடைந்த செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அப்படியான அருளை நீ சொல்வாயா என்று நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் பிரார்த்திக்கிறோம் என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயம் என்று சிந்தித்து பாருங்கள் நாங்கள் கொஞ்சம் மனதிற்கு எடுத்து பார்ப்போம் எங்களுடைய கொள்கையிலே அல்லாவுடைய சன்னிதானத்திலே நதி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு சார்பாக நாங்கள் துவாக் கேட்கின்ற அளவுக்கு இருக்குமாக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் இந்த உலகத்திலே இருக்கின்ற மிக முக்கியமான மூன்று மதங்கள் இஸ்லாம் கிறிஸ்தவம் யூதம் ஆகிய மூன்று மதங்களுடைய தலைவராகவும் மூன்று மதங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவராகவும் தான் இப்ராஹிம் அலி அவர்கள் இருக்கிறார்கள் காரணம் இப்ராஹிம் அலி அவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் முதலாவது இஸ்மாயில் அலி இஸ்லாம் இரண்டாவது இஷாப் இஸ்ஹாத் அலிசலாம் அவர்களுடைய யாபூப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இன்னொரு பனு இஸ்ரவேலர்கள் என்றால் யாபூப் அலி அவர்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள் அந்த யாபூப் அலி இஸ்லாம் அவர்களுடைய ஈசா அலி அவர்களும் அதே போன்று மூசா அவர்களும் வந்தார்கள் ஈசா அலிசலாம் அவர்களை பின்பற்றுபவர்கள் கிறிஸ்தவர்கள் மூசா அலிஹலாம் அவர்களை பின்பற்றுபவர்கள் இந்த யூதர்களாக இருக்கிறார்கள் எனவே இஸ்மாஹில் அலி இஸ்லாம் அவர்கள் இப்ராஹிம் அலிஹலாம் அவர்களுடைய இன்னொரு மன்னன் இஸ்மாயில் அலிஹலாம் அவர்கள் அவர்களுடைய பரம்பரையில் தான் கண்மணியான முகம் சல்லம் லாஹூ அலிசல்லாம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அப்படியாக இருந்தால் சற்று சிந்தித்து பாருங்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்று ஜூதர் தண்ணி அவர்களுடைய வேதத்திலே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் அனைவரும் அவர்களை ஒரு நபியாக ஏற்றுத்தான் இருக்கிறார்கள் ஒரு இடத்தில் தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய ஜனாதா அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் முக்கியமானவர்கள் அல்லாவுடைய நல்லவியார்களே அந்த நபி அந்த நபி அவர்களும் அவருடைய மகன் இஸ்மாயில் அலி அவர்களும் ஹாஜரா நாயகி கபி அல்லா அவர்களும் அந்த மூன்று பேரும் சேர்ந்து செய்த அந்த தியாகம் கட்டினார்கள் ார்கள் அந்த பிரதேசத்திலே மக்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார்கள் இதனை ஞாபகப்படுத்துவதற்காக இந்த ஹஜ்ஜை கூட அல்லாஹால ஏற்படுத்தியிருக்கிறார் அண்ணா அவர்கள் தன்னுடைய மகனை வைத்துக் கொண்டு தண்ணீருக்காக வேண்டியும் உணவுக்காக வேண்டியும் சபாவுக்கும் மருவாவுக்கும் இடையில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்திலே அந்த கலைப்பின் காரணமாக அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் அந்த இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுடைய கால்களுக்கு கீழால் இருந்து தங்கம் எனப்படக்கூடிய ஊற்றை அல்லாமு தாலா வெளிப்படுத்துகின்றனர் அல்லா தாலா அந்த படக்கத்தை அங்கு வைத்திருக்கிறான் அங்கு மகாமி இப்ராஹிம் என்ற ஒரு இடம் இருக்கிறது அதுவே காட்டுகிறது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எவ்வளவு தூரம் அந்த இடங்களோடு சம்பந்தப்பட்டிருந்தார்கள் என்று அல்லாஹுலே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லுகின்றார் அவர்களை தன்னுடைய நண்பனாக அல்லாஹு மனிதர்களிலே ஒருவரை தன்னுடைய நண்பனாக அல்லாஹு தாலா பிராக எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அது எப்படியான ஒரு விஷயமாக இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் மேற்கு குரானிலே அல்லாஹு இப்ராஹிம் அலி அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது இன்னவும் காண உம்மா அவர்கள் ஒரு சமூகமாகவே இருந்தார்கள் அவர்களுக்கு செய்த அருள்களுக்காக அவர்கள் நன்றி செலுத்துபவர்களாக வழிபடுபவர்களாக பரிசுத்தமான உள்ளம் கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்றெல்லாம் அவர்களை பற்றி புகழுகின்றார் நபி இப்ராஹிம் அலி அவர்கள் ஒரு துவாரை செய்தார்கள் என்னுடைய பரம்பரையிலே நீ ஒரு நதியை அனுப்ப வேண்டும் அந்த நதி இதற்கு பிறகு வரக்கூடிய நபியாக இருக்க வேண்டும் என்று ஒரு து செய்தார்கள் அந்த துறாவின் அடிப்படையில் தான் கண்மணியான செல்லம் செல்லம் அவர்கள் பிற்பட்ட காலப்பிரிவிலே நபியாக கூட வந்திருக்கிறார்கள் எனவே அப்படியான அந்த நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்தியாகும் அவருடைய கொள்கை அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவித்த துன்பங்களும் கஷ்டங்களும் இவற்றையெல்லாம் நாம் அடிக்கடி புத்தகங்களிலும் மற்றமுண்டான கட்டுரைகளிலும் வாசித்து எங்களுடைய ரோல் மாடலாக எங்களுடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாக அவர்களை கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது கணியத்துக்குரிய சந்தர்ப்பத்திலே முக்கியமாக வருஷம் பத்தாவது வருஷம் அவர்கள் ஹஜ்ஜிக்காக வேண்டி வருகிறார்கள் ஹஜ்ஜத்தில் வதா எனப்படுகின்ற கடைசி ஹஜ்ஜை செய்வதற்காக வேண்டி வருகிறார்கள் அவர்கள் வந்து அரபாவுடைய மலையிலே ஜபரூர் ரஹ்மா எனப்படக்கூடிய மலையிலே ஏறி நின்று கடைசி உபதேசத்தை கடைசி அவர்கள் செய்கிறார்கள் அந்த உபதேசம் இன்றும் கூட நாம் நினைத்து பார்க்க வேண்டிய பல விஷயங்களை தன்னகத்தை கொண்டதாக இருக்கிறது கணேசங்களே அவர்கள் தன்னுடைய உபதேசத்திலே சொல்லுகிறார்கள் நான் இலக்கு உங்களை சந்திப்பேன் என்ற நம்பிக்கை இதற்கு கிடையாது என்று சொல்லுகிறார்கள் உண்மையில் அவர்கள் அந்த அரப்பாவுடைய மைதானத்திலே இருந்து அந்த உபதேசத்தை செய்கின்ற பொழுது சுமார் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் சகாவாக்கள் அவர்களை அந்த புத்துபாவை நிகழ்த்திவிட்டு மதீனாவுக்கு போனதற்கு பின்னால் மூன்று மாதங்கள் மாத்திரம்தான் உயிர் வாழ்ந்தார்கள் அவர்களை அல்லாஹு தாலா தன்பால் அழைத்துக் கொண்டார் கணேசு அந்த புத்துபாவிலே கடைசி அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை நாங்கள் கேட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே உங்களுடைய புனிதமாக நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய சொத்து செல்வங்களை புனிதமாக பாதுகாத்துக் வேண்டும் உங்களுடைய நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இன்னதிமாக குருமத்தை யோகிக்கும் பாதா நான் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த அரபாவுடைய தினம் எப்படி புனிதமாக கண்ணியத்துக்குரியதாக இருக்கிறது நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த ஹஜ் மாதம் புனிதமானதாக இருக்கிறதோ நாங்கள் புனிதமாக இருக்கிறதோ அதே போன்றுதான் உங்களுடைய உயிர்கள் புனிதமானவை சல்லாம் அலுவலகம் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால் நீங்கள் ஒரு நாளும் கொலைகளை செய்ய வேண்டாம் நீங்கள் மற்றவர்களுடைய மானம் மரியாதைகளிலே அத்துமீறல் செய்ய வேண்டாம் மற்றவர்களுடைய சொத்துக்களிலே கையை வைக்க வேண்டாம் கை வைப்பீர்களாக இருந்தால் கையை வைத்ததற்கு சமன் அரபாடைய தினத்தை நீங்கள் மோசம் செய்ததற்கு சமன் நீங்கள் ஹஜ்ஜி மாதத்தை அவமதித்ததற்கு சமன் என்ற கருத்தை தான் சல்லு அலை அவர்கள் சொல்லுகிறார்கள் கண்ணியத்து பிரசுசெல்லாக செல்லம் செய்த அந்த உபன்யாசத்திலே சுமார் பதினைந்துக்கு மேற்பட்ட விஷயங்களை அவர்கள் உள்ளடக்கி இருக்கிறார்கள் அவர்களுடைய அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் இந்த நாளிலே வட்டி யாரெல்லாம் இதற்கு முன்னால் எடுத்து எடுக்க என்ற எண்ணத்தோடு இருக்கிறீர்களோ அந்த வட்டியை நீங்கள் அப்படியே நீங்கள் ரத்து செய்து கொண்டு என்னுடைய சாச்சாவாக இருக்கின்ற அப்பா அவ்வியல்லாத்தாளானும் அவர்கள் இதற்கு முன்னால் வட்டி தொழிலிலே விடுபட்டு வந்திருக்கிறார்கள் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய வட்டியை இலக்கு பிறகு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்னுடைய காடுகளுக்கு சிதறால் போட்டு நான் அதனை மிதித்து விடுகிறேன் என்று சொல்லி காட்டினார்கள் அதே போன்று கொலைக்கு கொலை எனப்படுகின்றது கொலைக்கு கொலை என்ற பழைய ஜாகியா காலத்திலே இருந்த பழக்கத்தை நீங்கள் அப்படியே மறந்து மன்னித்து உங்களுக்கு யாரெல்லாம் அநியாயம் செய்தார்களோ அவர்களை எல்லாம் நீங்கள் மன்னித்து விட வேண்டும் என்று பகிரங்கமாக அந்த இடத்திலே சொன்னார்கள் கணேசபுரி இந்த அச்சத்தின் வதாவிலே கடைசியாக செய்யப்பட்ட அந்த உபதேசத்தை நாங்கள் ஆழமாக வியாத்தியானம் செய்கின்ற பொழுது இஸ்லாம் என்பது உலகத்திலே கொலை செய்வதற்கு வந்த மார்க்கம் அல்ல யாரெல்லாம் கொலை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை கொலை செய்வதை விட்டு தடுப்பதற்கு வந்த மார்க்கம் என்பதனை நாங்கள் பார்க்கிறோம் வட்டியை ஒழிக்க மார்க்கம் என்று நாங்கள் பார்க்கிறோம் பொருளாதாரத்தை பிசாக்காக இருப்பது இந்த வட்டியாக இருக்கிறது வட்டி என்பது கூடாது ஒழிக்க வேண்டும் என்ற கருத்தை கடைசியாக தன்னுடைய உபதேசத்திலே லட்சக்கணக்கான சகாவாக்களுக்கு முன்னால் பகிரங்கமாக தள்ளமாக வரைவு செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் மேலும் அவர்கள் சொல்லுகிறார்கள் மிக முக்கியமான ஒரு கருத்து உங்களுடைய பெண்கள் விடயமாக நீங்கள் அல்லாஹு தாலாவை பயந்து உங்களுக்கு அல்லாஹு தாலா அவர்களை அமானதமாக தந்திருக்கிறான் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு தந்திருக்கிறான் எனவே அவர்களோடு மிகவும் நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் மேலும் அவர்கள் சொல்லுகிறார்கள் உங்களுடைய பொறுப்பையும் கவனமாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் வரைக்கும் அத்தகைய காரியங்களிலே நீங்கள் ஈடுபடக் கூடாது என்ற கருத்தை சொல்லுகிறார்கள் மேலும் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் மௌசாகியதற்கு பின்னால் நீங்கள் காவிரிகளைப் போன்று ஒருவரை ஒருவர் கொள்ளுகின்றவர்களாக நீங்கள் மாற வேண்டாம் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை கூட கவன இனமாக விட்டதன் காரணமாக உங்களுக்கு மத்தியில் பிரச்சனை வருமோ என்றுதான் நான் பயப்படுகிறேன் என்ற கருத்தை நாயகம் செல்லு செல்லும் அவர் சொன்னார்கள் கணியத்துக்குரிய அந்த வகையில் பார்க்கின்றப்படும் அவர்களுடைய உபதேசம் மிகவும் நீங்கள் நீங்கள் கூகுளிலே சென்று தச்சலாக வரைந்து செல்லும் அவர்களுடைய லாஜ் சேமன் அவர்கள் என்ன சேமனை செய்தார்கள் என்பதை நீங்கள் கட்டாயமாக இன்றைய நீங்கள் பார்த்தால் அதிலே இருக்கக்கூடிய ஆழம் அதனுடைய அகலம் அது தரக்கூடிய கருத்து ஒரு உண்ணி நபியாக இருந்து கொண்டு எழுத வாசிக்க தெரியாமல் இருந்த ஒரு நபி இவ்வளவு சுருக்கமாகவும் அழகாகவும் எப்படி பேசி நிச்சயமாக அல்லாஹு தாலாவுடைய வழிகாட்டலின் காரணமாகத்தான் அப்படி பேசி என்ற முடிவுக்கு நாங்கள் வர வேண்டும் கடைசியாக அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு அரபியை விடவும் ஒரு அஜமிக்கு சிறப்பு கிடையாது ஒரு அஜமியை விடவும் ஒரு அரபிக்கோ அல்லது அரபியை விடவும் அஜமிக்கோ சிறப்பு கிடையாது விடவும் கருப்பன் சிறந்தவன் அல்ல விடவும் வெள்ளையன் சிறந்தவன் அல்ல தப்புவாவின் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் நீங்கள் அல்லாஹு தாலாவை என்று எப்படிப்பட்ட பிரகடனம் என்று பாருங்கள் கொள்கையை பற்றி சொல்லுகிறார்கள் நோன்பு குடிக்க வேண்டும் ஹஜ் அளவிலே எப்படி மனிதன் வாழ வேண்டும் பொருளாதார ரீதியாக அரசியல் ரீதியாக குடும்ப ரீதியாக எப்படியான தொடர்புகளை அவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை தான் தன்னுடைய உபதேசத்திலே சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லுகிறார்கள் நான் உங்களுக்கு எட்டி வைத்து விட்டேனா அந்த லட்சக்கணக்கான கையை உயர்த்தி கேட்ட அந்த மக்கள் எல்லோரும் உரத்த குரலிலே சொல்லுகிறார்கள் யார சொல்லலாம் உங்களுடைய பொறுப்பை நீங்கள் எத்தி வைத்து என்று அந்த நேரம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் என்னிடத்தில் இருந்து இதனை எத்தி வையுங்கள் நீங்கள் என்னிடத்தில் இருந்து எட்டி வைக்க வேண்டும் என்றால் நான் சொல்லுகின்ற இந்த கருத்துக்களை உங்களால் சில நேரங்களில் நீங்கள் யாருக்கு எத்தி வைக்கிறீர்களோ அவர்கள் கூடிய விளக்கம் உள்ளவர்களாக இருக்கக்கூடும் என்ற கருத்தையும் அவர்கள் சொல்லுகிறார்கள் கணேசி அவர்களே எனவே இந்த துல்இஜா மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் இராஹிம் அலி அவர்களை ஞாபகப்படுத்த வேண்டும் அதே நேரம் சத்தியத்தில் வதாவிலே செல்லமாக வளைவு அவர்கள் செய்த அந்த உபதேசத்திலே அடங்கியிருந்த இந்த கருத்துக்களை ஞாபகப்படுத்த வேண்டும் கடைசியாக குர்பான் கொடுக்கின்ற சகோதரர்கள் நாம் வாழ்வது ஒரு சிறுபான்மை நாட்டிலே என்ற கருத்தை கவனத்திலே கொடுத்துக் கொள்ளும்படியும் அநாச்சாரங்களிலும் வீண் விரயங்களிலும் சம்பந்தப்படாமல் இஸ்லாத்திற்கு முஸ்லீம்களுக்கும் கெட்ட பெயரை தேடி கொடுத்து விடாமல் அந்த பெருநாளை கொண்டாடுவதற்கும் வழிவகை செய்து கொள்ள வேண்டும் என்று மிகவும் பணிவாக கேட்டுக் கொள்கின்றோம் யார் பாவங்களை மன்னித்தரும் வாயாக இந்த ஹஜ்ஜி உதய மாதத்திலே இருந்து கொண்டு புனிதமான இந்த மாதத்திலே இருந்து கொண்டு நாம் கேட்கிறோம் இருக்கிறார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜிகளை நீ அங்கீகரிப்பதோடு அவர்களுடைய குவாக்களிடம் எங்களுக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையாக அமைத்துக் கொள்வதற்கு நீ அனைவருக்கும் தோகை செய்து கொள்வாயாக ய எங்களுக்கு பாதுகாப்பு தருவாயாக எங்களுடைய பள்ளிவாயல்களையும் மதர்சாக்களையும் நீ பாதுகாப்பாயாக மூத்தாக கூடிய சந்தர்ப்பத்திலே களிமாவோடு மூத்தாக கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் நாளை மறுமையிலே சாலினார்களோடும் நல்லோடும் அந்த சிறப்பான மனிதர்களோடும் அவர்களுடைய கூட்டத்திலே தேர்ந்தெடுப்பதற்கு எனக்கு தொகுதி செய்வாயாக